அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அழகை பற்றி கனவு காணாதீர்கள் இது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார் புத்தர் ஆசை இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது ஆசை ஒருவரை சுறுசுறுப்பாக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஊக்கத்தையும் உழைப்பையும் தரும் விரும்பியதை பெற வைக்கும் ஆர்வத்தையும் முயற்சியையும் உண்டுபண்ணும்டல் என்பது நாம் நினைத்ததை நமக்கு பிடித்ததை பெற வைக்கும் நாம் செல்ல வேண்டிய இடங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் நமக்கு தேவையான கல்வி பட்டம் பதவி சொத்து என்று இன்னும் இன்னும் அனைத்தையும் பெற நல்ல வழிகாட்டுதலாய் இருக்கும் இந்த ஆசை இந்த ஆசை நேர்மையானதாகவும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் நம்முடைய தகுதிக்கு ஏற்றதாகவும் பிரச்சனைகளை உருவாக்காத வண்ணமும் இருக்க வேண்டும் சில சமயத்தில் நமது ஆசை பேராசையாக மாறும்போது பல சங்கடங்களை உண்டாக்கிவிடும் எதிலும் நாம் ஒரு நிறைவு காண வேண்டும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழியை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய அளவுக்கு அதிகமான பேராசையினால் மைதாஸ் என்ற மன்னன் தான் தொடும் அனைத்தும் பொன்னாக வேண்டும் என்று வரம் பெற்றான் அவன் பெற்ற இந்த வரத்தினால் அவனது அன்பு மகளே தங்கமாகிவிட்டாள் உணவு தண்ணீர் தங்கமாகி தங்கமாகிவிட்டன அப்பொழுதுதான் தனது பேராசையினால் ஏற்பட்ட விளைவினை நினைத்து மனம் வருந்தினான் கவெட்டால் லாஸால் பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்ந்தான் பின் தனது ஆசை பேராபத்தை தந்தது என்பதை உணர்ந்து வேண்டாம் நான் கேட்ட இந்த வரத்தை நீங்கள் பெற்று எப்பொழுதும் போல நான் இருந்த பழைய நிலைமையை தாருங்கள் என்று வேண்டினான் அவனது தவறை உணர்ந்து பிறகு நலமாக வாழ்ந்ததாக ோம்சையினால் அறிவை பெறலாம் உன்னதமான வாழ்வை பெறலாம் எதற்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும் நமது நிலைக்கு இது ஒத்து வருமா என்று சிந்திக்க வேண்டும் நடந்து செல்பவன் பறக்க நினைக்கலாமா அதுபோல் தான் நம் ஒரு இடம் வாங்க ஆசைப்படலாம் வருமானமே இல்லாமல் இருக்கும் மேலும் வருமானத்திற்குரிய வழிமுறைகள் ஒும் இல்லாத போது ஏற்படும் ஆசையை நாம் நிச்சயம் ஒழிக்க வேண்டும் ஏற்படும் விபரீதத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும் செல்லும் வழியில் எல்லாம் செல்லக்கூடாது பார்த்து அவர்களைப் போல் பார்த்ததெல்லாம் வாங்க நினைப்பது பெற நினைப்பது மிக தவறு பார்த்து நல்ல பண்புகளை கற்றுக் உழைப்பு வாழ கற்றுக் சிறப்பாகவும் வாழ முயற்சிக்கலாம் புத்திசாலித்தனத்தையும் விடாமுயற்சியையும் பின்பற்றலாம் நமது செயல்பாடுகள் நமக்கு மேன்மையையும் செல்வாக்கையும் தரும் என்றால் ஆசைப்படலாம் பயனற்ற ஆசை தீங்கு தரும் ஆசை நஷ்டம் தரும் ஆசையை ஒழிக்க வேண்டும் வள்ளுவருந்தகை உரணென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரணும் வைப்பிற்கோர் வித்து என்கிறார் உறுதி என்னும் அங்குசத்தால் ஐம்பொறிகளாகிய விலங்கினை அடக்குபவன் வீடு அடையும் வழி சொல்லும் ஒரு விதை போன்றவன் ஆவான் எனவே ஆசைக்கு அஞ்சு வாழ்வதே ஒரு அறமாகும் ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் என்பது இல்லை எப்பொழுதும் இன்ப வாழ்வு கிடைக்கும் எனவே நாம் அளவறிந்து வாழ வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி